அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நட்பு ஆராய்தல் அதிகாரத்தை தொடங்க இருக்கிறோம் அதற்கு முகவுரையாக சில விஷயங்களை சென்ற பகுதியிலே பார்த்தோம் நட்பை நாம் உருவாக்கி வளர்க்க வேண்டுமானால் ஆராய்ச்சி செய்துதான் அந்த நட்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தின் மைய கருத்து ஆக எப்படி ஆராய்வது அதையும் இங்கே திருவள்ளுவர் நமக்கு அருளை செய்கிறார் நாளடியாரில் இருநூத்தி பதினாறாவது இங்கே நம்ம சிந்திக்கலாம் கடையாயார் நட்பிற்கமுகனையார் ஏனை இடையாயார் தெங்கின் தலையாயார் எண்ணரும் பெண்ணை போன்று இட்டஞான் இட்டதே தொன்மை உடையார் தொடர்பு கடையாயார் நட்பிற்கமுகனையார் அப்படின்னா இந்த பாக்குமரம் தினம் தண்ணி பாய்ச்சினா தான் பயன் தரும் அதனால் கடைப்பட்ட நண்பர் தினம் ஏதாவது அவருக்கு அவரை புகழ்ந்து பேசணும் இல்லாட்டி வேற ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருந்தால் அவர் நம்மகிட்ட இதாக இருப்பார் அவர் கடைப்பட்ட நண்பருங்கிறார் எப்பொழுது நம்மள்கிட்ட உதவியை சார்ந்திருப்பவர் ஏனே இடையாயார் தெங்கின் அணையர்னார் தெங்குன்னா இங்கே தென்னை மரம் அதாவது எப்போவதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடமோ தண்ணீர் பாய்ச்சுனா தென்னை அது மத்தியமமான நண்பர்கள் ரொம்ப அதமமான கடைப்பட்ட நண்பர்கள்ங்கிறவங்க பாக்கு மரம் போன்றவர்கள் இடைப்பட்ட நண்பர்கிறவர்கள் தென்னை மரம் போன்றவர்கள் தென்னை மரத்துக்கும் தண்ணீர் அதிகம் தேவை பிறகு இந்த உயர்ந்த நண்பர்களுங்கிறவர்கள் எப்படின்னு கேட்டால் பனமரம் மாதிரி எப்போ இருதரம் நட்டு கொஞ்ச நாள் பாய்ச்சிட்டு விட்டுட்டோம்னா போரும். அது நம்மளோட எதிர்பார்க்காமையே அது வளரும் அது மாதிரி உயர்ந்த நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னா என்னரும் பெண்ணை போன்று பெண்ணை போன்றுன்னு சொன்னால் பெண் பனை போன்று இட்டைஞான் இட்டதே என்றைக்கு வச்சோமோ அன்னையோடு சரி அது மாதிரி தொன்மையுடையார் தொடர்பு அவர்தான் தலையாயார் சேரிடம் அறிந்து சேர் என்று ஆத்தி சூடி சொல்வதையும் நினைத்து பார்ப்போம் நல்ல நட்பை ஆராய்ந்து கண்டறிவது என்பது மேலோட்டமாக ஒருவரை பற்றி அறிந்து கொள்வது அல்ல அவரது கடந்த காலத்தையும் அவரது குடும்பத்தையும் அதாவது குடிப்பிறப்பையும் தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை இவர்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்வது நல்லது ஒரு நல்ல நிலைப்பட்ட குணநலமும் மாறுபடா மனநிலையும் உடையவரா என்பதை நன்கு அறிந்து திண்ணமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த காலத்திலே இந்த குடிப்பிறப்பை பற்றி நிறைய பேர் யோசிக்க மறுக்கலாம் பழங்காலத்திலே அதற்கு நிறைய மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அதெல்லாம் நம்முடைய குணங்களுக்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றன நாளடியார் பாடலும் இதைத்தான் சொல்லுகிறது இருநூற்றி பன்னெண்டாவது பாடல் இர்பிறப்பு எண்ணி இடைத்திரியார் என்பதோர் நற்புடை கொண்டமை அல்லது பொற்கேள் புனல் ஒழுக புள்ளிரியும் புங்குன்ற நாட மனமறியப்பட்டதொன்றன்று பொன்னிறத்தில் புதுவெள்ளம் ஒழுகும்போது பறவைகள் பரந்தோடும் நாட்டின் வேந்தனே அது புகழ்ந்து ராஜாவை பாடுறார் இவர் நல்ல குடியில் பிறந்தவர் இடையில் மனம் தெரிய மாட்டார் என்று எண்ணி நட்பு கொள்வது வழக்கம் ஒருவரின் மனத்தை அறிந்து கொண்டு பின்னர் நட்பு கொள்வது என்பதன்று ஒருவருடைய மனத்தை நன்கு அறிந்து கொண்ட பின்னரே நட்பு கொள்வேன் என்பது கடினமாகையால் இங்கே இவ்வாறு சொன்னார் ஆனா நாம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் முதல்வரியில் என்ன சொன்னார் இவர் நல்லவராகத்தான் இருப்பார்னு நாம் ஏற்றுக்கொண்டு செய்வது அப்படிதான் நட்பு வழக்கம் முழுக்க முழுக்க கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இங்கே இந்த பாடல் சொல்லி இருக்கிறது ஒருவரை நண்பராக்கி கொள்கிற போது அவர்களுடைய குடும்பம்னு மாத்திரம் நினைச்சு பார்க்கக்கூடாது அவரோடு இருக்கிற மற்ற நண்பர்களையும் தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அவர் மனநிலை ஒத்துருக்கிறதுனால தான் நம்ம நண்பர்களாக இருக்கிறோம் ஆனால் அந்த நண்பர்களுடைய குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற அதுதான் புத்திசாலிக்கு அடையாளம் அறிவுடையார் செய்யும் செயல்னர் எனவே குடிப்பிறப்பு அவர் தம் குணங்கள் ஆகியவற்றோடு ஒருவரின் தற்போதைய நட்பு வட்டத்தையும் நன்கு ஆராய்ந்து அறிவது அவரிடம் நட்பு ஏற்படுத்தி கொள்ள ஒன்று என்பது கருத்து மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற